தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பன பன்னிரெண்டாக திகழ்பவர் அறிவட்டயராயினார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் பொன்னி ஆறு பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழநாடு கனமங்கலம் எனும் ஊரில் வேளாளர் குடும்பத்தில் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தாயனார் பிறந்தார் இவரது குடும்பம் மிகுந்த செல்வம் படைத்த ஒன்றாகும் தாயனார் லிங்க வழிபாட்டை மேற்கொண்டொழுக்கும் சான்றோர் ஆவார் சிவபெருமானுக்கு தினமும் சென்னல் அரிசி அமுதமும் செங்கீரையும் மாவிடவும் படைப்பதை திருத்தொண்டாக செய்து வந்தார் தாயா தாயனாரின் நற்பண்பை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் அவரது வழி வழி வந்த செல்வங்களையெல்லாம் பற்றச் செய்தார் இதனால் வறுமையுற்றார் தாயனார் வறுமையின் காரணமாக பிழைப்பதற்கு கூலிக்கு நெல் அறுக்க செல்வார் கிடைக்கும் கூலி சென்னெல்லாயின் இறைவனுக்கு படைப்பார் மாறாக கார்நெல்லாயின் தனக்கு அதை உணவாக்கிக் கொள்வார் மீண்டும் இறைவன் தாயனாரை சோதிக்கலானார் வயலில் இவர் உணவுக்கு பயன்படும் கார்நெல் கிடைக்காமல் போக செய்தார் தம் வீட்டுத் தோட்டத்தில் கிடைத்த பச்சை கீரைகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கூலியாக கிடைத்த செந்நெல்லை தொடர்ந்து படைத்து வந்தார் இறைவன் தோட்டத்தில் கீரையும் கிடைக்காமல் போக பச்சை தண்ணீர் மட்டுமே குடித்து உயிர் வாழ்ந்தார் ஒருநாள் இறைவனுக்கு அமுதூட்ட சென்னல் அரிசையும் மாவடியும் கூடையில் வைத்து கொண்டு சென்றபோது பசியால் மெலிவுற்றிருந்த தாயனார் கால் இடறி கீழே விழ இறைவனுக்கு படைக்க வேண்டிய குணவுகள் சிந்தின தனக்கு ஏற்பட்ட வலியையும் பொருட்படுத்தாது ஐயோ இறைவனை பட்டினி போட்ட நான் பெரும்பாவியானேனே என்றனி அறிவால் எடுத்து தனது கழுத்தை வெட்ட தாயனார் போது பூமியிலிருந்து வந்த இறைவனது கைகள் தாயினாரை தடுத்து நிற்த்ததுடன் இல்லாமல் நிலத்தில் சிந்திருந்த உணவையும் உட்கொண்டது தனக்கு அமுதுட்டுவதற்காக உயரையும் விட துணிந்த தாயனார் முன் இறைவன் சிவபெருமான் உமாதேவியரோடு காட்சியளித்து தன்னுடன் சிவலோகம் அழைத்துச் சென்றார் தாயனார் தன் ஊட்டியை அறுக்க அறிவாலை தம் கழுத்தில் பூட்டியமையால் அறிவட்டையார் என பெயர் பெற்றார் அன்று முதல் அவர் அறிவட்டாய நாயனார் என போற்றப்பட்டார் இவரது வரலாறு மூலம் இறைவனை உயர்வென போற்றும் பண்பு காட்டப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்கள் அருளை பெறுவோம் சிவனடியாரர்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவதொண்டுகள் செய்வோம் நோய் நடி வாழ் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்